குழந்தைகள் வந்து சாப்பிடுறாங்களோ இல்லையோ இந்த நொறுக்கு தீனிதான் அதிகமா சாப்பிடுறாங்க அது சரிங்களா அப்படி சாப்பிடலாமா ஆமாங்க தீனி விஷயமே ஒரு தப்பான கான்செப்ட்ங்க இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க பாருங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கேட்டுக்கிறாங்க குழந்தைகளை கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்தும் போது ஸ்னாக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கொடுப்பாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் அவங்க கொடுத்துட்றாங்க நாங்க மணிக்கு இது கொடுப்போம் அத்தனை மணிக்கு அது குடுப்போம்னா அவங்க ஒரு திருப்தி நம்ம குழந்தை எப்படியும் குறைவு வயிறு குறைவு வயிறு நிறைஞ்சியே வச்சிட்டு அப்ப வந்து எப்படி அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் ஏத்துக்கும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொருமே உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த குறிப்பிடும் போது ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாமே பூமியில் நடந்துட்டு பெரிய அட்டூழியமான விஷயத்தொண்டு வர மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் சொல்லுங்க அதை கேட்டுக்கிறீங்களா சொல்லுங்கய்யா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 மத்தான் நாலு பேர் வந்து ஒரு காய்சல் வந்துச்சு தொற்று காய்ச்சல் வர ஒரு வீட்டுல ரொம்ப கொடுமையான நிலையில் போய் ஒருத்தர் இறந்து போயிடறாருங்க அந்த அளவுக்கு கூட ஆயிருதுல சில இடங்கள்ல காய்ச்சலோ ஏதோ ஒரு நோயோ வருது ஆனா அதே வீட்டுல வாழக்கூடிய அதே உணவுகளை சாப்பிட்டு அதே சூழ்நிலை வாழ்ந்த மீதி நாலு பேருக்கு அந்த தொற்று இருக்கவே இருக்காது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி எப்படி பண்ணி பார்த்தாலும் அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த காமன் பொதுவான தன்மைகள் அப்படின்ற விஷயம் வந்து மாறி போகுது இல்லீங்களா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 அப்ப அந்த அவசரம் எது வெறுப்பு வருதோ அந்த விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு ஏற்புடையதா இருக்காது ஏன்னா அதை சாப்பிட்டதுனால அதுக்கு ஏதோ ஒரு சிரமமோ அல்லது அது சாப்பிட்டு அந்த ருசி வந்து அந்த குழந்தைக்கு இப்ப நம்ம டேஸ்ட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு வந்து ஏத்துக்கிற விஷயத்த நமக்கு வேணும்னா ஒரு இனிப்பு சாப்பிடணுன்ற ஒரு தோணுமே திடீர்னு இடத்துல ஆமா ஆமா அப்ப இனி சாப்பிடணும்னு தோடுற சமயத்தில் நம்ம போய் இனிப்பு சாப்பிட்டா நல்ல விஷயம் இனிப்பு சாப்பிடணும் தோணாம இனிப்ப சாப்பிட்டோம்னா அது வந்து நமக்கு விஷமா இருங்க அந்த உணவு அந்த இனிப்பு வந்து நமக்கு விஷமா நம்ம உடம்புக்குல வந்து ஆமா குழந்தைகளை நீங்க வெங்காயம் வந்து தானாவே எடுத்து பச்சை வெங்காயத்தை சாப்பிடுங்க என் பேச்சியே எடுத்து சாப்பிடுவா பச்சை வெங்காயத்தை உரிச்சு அவளுக்கு மட்டும் கச்சிமிச்சும் கடிச்சு சாப்பிட்டுருவோம் கொஞ்சம் காரம் அடிச்சதுன்னா கொஞ்சம் காரம் அடிச்சுன்னா வந்து ஆமிக்க அப்புறம் தண்ணி குடிச்சாமி அப்படின்னு சொன்னா முடிஞ்சது புரிஞ்சுதுங்களா இது ஒரு எளிமையான விஷயம் தானே உணவு முறைய சரி பண்ணமுன்னா நோய்களை குழந்தைகளுக்கு வராம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு மட்டும் இல்லைங்க உணவு உணவுதான் பிரதானமானது சரி அடுத்து நம்ம உள்ள என்ன உள்ள இன்டேக் என்ன கொடுக்கறோமோ அதை ப்ராசஸ் பண்றதுக்கான டைம் கொடுக்கணும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா குழந்தைங்க புதபாங்க நல்லா குண்டு அந்த குழந்தை வந்துமா இருக்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சன்னமா இருப்பாங்க குழந்தைக ஒல்லியான உடல் வாகோட ஓடி ஆடி எப்ப பாத்தாலும் தூங்கவே தூங்காதுங்க ஆமாங்க இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூட ஒருத்தர் கேட்டாங்க எட்டு மணிக்கு படுத்து மணிக்கு எந்திரிச்சா அவ்வளோதாங்க ஒன்பது மாசம் என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இதுல வருத்தப்படுறதுக்கு ஒன்னு இல்லைங்க அப்புறம் பிரிச்சிட வேண்டாம் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படி எல்லாம் பிரிச்சிட வேண்டாம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த மூணு மணி நேரம் தூக்கமே போதுமானதா இருக்குது அவ்வளோதான் புரிஞ்சுங்களா புரியுது புரியுது என்ன தேவையோ எடுத்துக்கோ போதும் அவ்வளவுதான் நம்ம வந்து அதிகப்படிய ஓய்வு வந்து நம்ம தான் பலவந்தமா பழ பழக்கி வச்சிருக்கோம் நம்ம உடம்புக்கு வந்து எட்டு மணி நேர தூக்கம் ஆறு மணி நேர தூக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதுதான் இயற்கை அப்படின்றது இந்த விஷயத்தான் நான் குறிப்பிட வரோம் உடல் நலம் அதாவது நோய் வராம இருக்கிறதுக்கு முதலாவதாக உணவு பழக்கத்தை சரிப்படுத்தணும் சொல்றீங்க ஆமாங்க இரண்டாவதாக என்ன சொல்றீங்க பசிச்சா சாப்பாடு பசிச்சா சாப்பிட்டு பழக்க வைக்கணுங்க உங்களுக்கு பசி பசி வந்து சாப்பிட வச்சு பழக்கிட்டீங்கனால